நூற்றி அறுபத்தி ஒன்பது நெருங்கிய நான் பார்த்தேன் தேடினார்கள் தண்ணீர் கிடைக்கவில்லை நபிசல்லும் அலிகுல் வசல்லம் அவர்களிடத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் நபிசல்லும் அலிகுல் வசல்லம் அவர்கள் தங்கள் கையை வைத்து அப்பாத்திரத்திலிருந்து ஒலு செய்யுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் நபி சொல்லம் வாசல்லம் அவர்களுடைய விரல்களின் கீழே இருந்து அங்கிருந்து கடைசி நபர் ஒழு செய்து முடிக்கும் வரை தண்ணீர் சுரந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன்